பாடம் இருநூற்றி வட்டி கூடாது என கடுமையாக கூறுதல் வட்டி உண்பவர்கள் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு காரணம் வியாபாரமும் வட்டியை போன்றதுதான் என்று கூறியதே ஆகும் உண்மையில் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கப்பட்டதாகவும் வட்டியை தடுக்கப்பட்டதாகவும் இறைவரிடமிருந்து விலகிக்கொள்கின்றார்களோ அவர் முன்னர் வாங்கியது வாங்கியதுதான் என்றாலும் அவருடைய விவகாரம் அல்லாஹுவின் பொறுப்பில் உள்ளது ஆனால் இந்த கட்டளை வந்த பிறகும் யாரேனும் இந்த குற்றத்தை மீண்டும் செய்தால் அவர்கள் நரகவாசிகளே ஆவர் அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ வட்டியை அழித்து விடுகின்றான் வளர செய்கின்றான் மேலும் நன்றி கொன்று தீய செயல் புரிவோர் எவரையும் அல்லாஹ நேசிப்பதில்லை இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்பணிகள் ஆற்றி தொழுகையும் நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அதிபதியிடம் உண்டு அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம் மற்றொரு அல்லாஹ் கூறுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் உண்மையில் நம்பிக்கையாளராக இருப்பின் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டு விடுங்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி வசனம்